நாளிலும் தேவருடைய திருச்செலையோடு சேர்ந்து கருத்து ஆராதிக்கவும் இந்த நாட்களுக்குரிய தெய்வீக நன்மைகளின் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ இழக்குமரிய கருப்பைக்காக தேவனுக்கு நன்றி கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் அடியும் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் நாம் ஆவிக்குரிய ஜீவி நாட்கள் கடற கடற இன்று நாம தேவத்தில் கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் அவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மய்மை உண்டாவதாக கடந்த புல் நைட் பிரேயர்லையும் ஆண்டவர் அபரிதமான வளமையை சபையில கட்டளையிட்டார் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சபை முழுவதும் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நெருப்பாக மாறுமொழியான கருபே தேவன் கொடுத்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஓடுகிற வாகனமானது அதாவது எரிகிற ஒரு லைட் ஆனது அதனுடைய பவர் இறங்கிக் கொண்டேதான் இருக்கும் அடிக்கடி அதை பண்ணும்போது அது புல்லாக இருந்து வெளிச்சம் குறையாமல் அது முழு பவரை காண்பிக்கிறது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் பிரகாஷிக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல நமக்கு அரடி கொண்டிருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி நான் பெற்றுக் கொள்கிறேன் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகள் ஏராளம் ஒன்றே நான் சொல்லுகின்றேன் இன்றைய காலவேளையில் நான் காலஜபத்திற்கு எழும்புவதற்கு முன்னால் படுக்கையில் இருக்கின்ற நேரத்திலேயே ஒரு சம்பாஷணையை நான் பார்த்தேன் அதை மட்டும் நான் தேவசம் சொல்லுகின்றேன் ஆண்டு வரைக்கும் ஐநூன்றாவதாக ஒருவர் சொல்லுகின்றார் அதாவது ஒருவர் நம்முடைய சபையிட்டு வந்த பிறகு அவருடைய மூளை தெளிவாகிவிட்டது என்று சொல்லுகின்றார் என்று சொன்னார் அதாவது கட்டுவதற்கு இருந்ததா அவர் வெளியே போய்விட்டு ஏதோ ஒரு ஐக்கியமாகிவிட்டு வந்த பிறகு அப்படி அவருக்கு இருக்கிறதா என்று சொல்லுகிறார் அப்படி சொன்னார் அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் நான் உடனே எனக்கு அந்த சரியாக எல்லாம் விளங்குகிறது அப்படி நான் சொன்னதாவது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லது ஆன இன்று என்ன நடக்கிறது என்றால் அதாவது ஒரு மனிதன் சத்தியம் அல்லாத தவறான வழிபாட்டுக்குரிய இடத்துக்கு போகும்போது அந்த மனிதனோடு அவன் போராடுகிறது இல்லை அவனை விட்டு அவன் விலகிக்கொள்ளுகின்றான் ஒரு மனிதனுடைய சைலத்தில் அவனை கட்டுகிறதோ அவனை விலகினப்படுத்துகிறதோ அவனுடைய மைண்ட் வந்து தூய்மையானதை சிந்திக்க விடாது தடவை அசுத்தாதிகளால் உண்டானது அதபடினால் இந்த சத்திய பாதையில் வரும்போது அவர்களை அவர்களை விலகுவதற்கு அவர்கள் சத்தியத்தை கை கொள்ள கைகொள்ள தூய்மையாக ஆக அது விலகுவோம் அதாவது சத்தியம் எல்லா இடத்திற்கு போகும்போது அது விலகிக் கொள்ளுகின்றது ஏனென்றால் இவன் அதாவது இந்த வழியை பின்பற்றி இப்படியே போகட்டோ என்பதற்காக அப்படி செய்கிறான் சிலர் நாம் நினைக்கிறோம் நாம் முந்தி போய் கொண்டிருந்தேன் வாழ்க்கையில் கூட இவ்வளவு போராட்டம் இல்லையே இப்பொழுது பெரிய போராட்டம் நமக்கு வந்திருக்கிறது என்று நாம் செலவுகளில் எண்ணுகின்றோம் சரியாக உணர்ந்து அநேக வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் சொல்லுகின்றேன் அதாவது அதாவது சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று இருக்கிறது ஆனால் சிலை வழிபாடு செய்கிற கிறிஸ்தவ மார்க்கமும் இந்திய பூமியில பெரிய கூட்டமாக இருக்கிறது அங்கே போன உடனே போய் ஓடிவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் காரணம் என்னென்றால் அவன் அங்கே போகும்போது ஒதுங்கி நின்று கொள்ளுகிறான் இதுதான் சரியான வழி இதை பின்பற்றி என்று மக்களை தேவை வழியில் வரவிடாத இவைகளை செய்கின்றான் துன்பங்களையும் தொல்லைகளையும் நெருக்கங்களை கொடுத்து பார்க்கிறான் இவைகளிலே நிலைத்திருக்கிறவர்கள் மேன்மையடைவார்கள் சங்கீதக்காரன் சொல்லும் போது முப்பத்தி நான்காம் சங்கீதம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நீதி துன்பம் வரவில்லை என்று சொல்லவில்லை நீதிமனுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் விடுதலை ஆக்குவார் அவன் விடுதலை ஆவான் நீதிமானுக்கு துன்பங்கள் உண்டு ஒரு துன்பம் துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தில் விடுதலை ஆக்குவார் அவன் நீதிமன்றவே தொடர்ந்து நடந்து கொள்ளும் ஆகும் என்பது தேவனுக்கு மைமுறை இவை எனக்கு சொல்லிக் போது என்னுடைய உள்ளே பேசிய ஒரு சம்பவம் ஆதி ஆகமோ பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் ஒவ்வொரு ஆத்திரமாக்கு உள்ளங்களிலேயும் இருக்கிறது என்பதை ஒருவர் காண்கின்றார் அவர் அதை பார்க்கின்றார் அந்த அறிவை நான் உடையவர்களாக எப்பொழுது நடந்து கொண்டால் இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க முடியும் என்பதை நான் அந்த நேரத்திலேயே அந்த வெளிப்படுத்தல் நடந்து கொண்டிருக்கும் போது இவைகளை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்னை காண்பவரை நான் இடத்திலே கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிறீர் என்னுடைய வருத்தங்களை பார்க்கிறீர்கள் என்னுடைய பாடுகளை பார்க்கிறீ என்னுடைய மனப்பாடங்களை பார்க்கிறீர் நெருக்கங்களை பார்க்கிறீர் என்னுடைய பிரயாசங்களை காணுகிறீன் என்னுடைய தியாகத்தை காணுகிறீர் நான் என்னுடைய சமூகத்தில் உத்தவமாக நடக்கிறதை காணுகிறேன் என்னை ஒருவர் காண்கிறார் என்ற அறிவை பெற்றுக் கொண்டார் அதுவரைக்கும் என்னை யாரும் பார்க்கவில்லை நான் ஒரு தனிப்பட்ட ஆத்தமா என்றுதான் அவள் எண்ணியிருந்தார் என்னை யாரும் காணவில்லை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தனத்தை இதுவரைக்கும் யாரும் அறியவில்லை அதில் என்னுடைய உத்தம குணத்தை யாரும் அறியவில்லை என்றுதான் எழுந்திருக்கலாம் ஆனால் அவள் நினைத்த அவள் என்னை ஒருவர் காண்கின்றார் நான் சொல்லவில்லாத உள்ளத்தில் இருக்கிறத ஒருவர் காண்கிறார் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டபடினார் நீர் என்னை காண்கிற தேவர் அருவியானவர்களே நம்ம எல்லாரும் அறவீட்டுக்குள் சந்திக்கிறதையும் பார்க்கிறார் நம்முடைய உள்ளத்தில் எண்ணுகிற அவிசுவாசங்களையும் பார்க்கிறார் முருவெறுப்புகளையும் பார்க்கிறார் நம்முடைய பின்மாற்றங்களையும் பார்க்கிறார் நம்மிடத்தில் இருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஒருவர் பார்க்கிறார் தேவனுக்கு மகிமை எல்லாவற்றையும் ஒருவர் பார்க்கிறார் அதே நேரத்தில் நம்முடைய தேவைகள் நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய மனச்சலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் தேவன் ஒருவர் இருக்கிறார் இந்த அறிவியுடையவர்கள இருந்தால் மனிதர்களுக்கு முன்பாய் அல்ல தேவனுக்கு முன்பாய் செம்மையாக நாம் நடந்து கொள்ள முடியும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆயுதமாக நாம் நடந்து கொள்வோம் வரக்கூடிய ஆண்டிலேயும் நம்முடைய சிந்தனைகள் இவ்விதமாக இருந்து தேவனுக்கு பயப்படுகிறோம் விவசாயம் போன்றவான்கள் அவர்கள் மேல் இடைந்து தூய்மையடைந்தது ஒரே காரியத்தில் தான் என்னை ஒருவர் காண்கின்றார் தேவனுக்கு மழிமை இதெல்லாம் எப்பொழுது மனதில் வைத்து சுழில்களை வைத்துக் பெரியவர்களை வைத்துக் என்னை ஒருவர் காண்கிறார் மனிதர்களுக்கு மறைக்கலாம் போதர்களுக்கு மற்றவர்களுக்கு மறைத்து விடலாம் என்னுடைய ஒருவர் பார்க்கிறார் என்னை ஒருவர் பார்க்கவில்லை இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறேன் ஒருவர் பார்க்கிறார் அவர் உங்களுக்கு சீக்கிரமாக விடுதலை ஆக்கப் போகிறார் நீதிமன்றிக்கோரின் துன்பம் அநேகமாக இருந்தாலும் அது விடுதலை பெறுவான் வரக்கூடிய ஆண்டு நமக்கு அப்படி இருக்கும் நாம் இந்த அறிவோடு நடந்து கொள்வோம் தேவனருடைய எல்லா கருவைகளுக்காகவும் ஆண்டு வரை சோதரித்துக் கொண்டு